أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد نبي وهو رسول صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا امته مؤمنه خير من مشركه ولو اعجبتكم وقال الله تبارك وتعالى من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ لِيَحْسَبُوا أَنَّهُمْ كَانُوا يَعْمَلُونَ وَقَالَ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى وَالَّذِينَ جَاهَدُوا فِينَا لَنَهْدِيَنَّهُمْ سُبُلَنَا وَإِنَّ اللَّهَ لَمَعَ الْمُحْسِنِينَ صدق الله العظيم <تصفيق> وقال رسول الله صلى الله عليه وسلم ما ترث بعدي فتنة أضر على الرجال من النشاء رواه البخاري وقال عليه الصلاة والسلام أيضا الدنيا كلها متاع وخير متاع الدنيا المرأة الصالحة صلى الله عليه وسلم كما قال عليه الصلاة والسلام رواه مسلم صدق رسول الله மரியாதைமா பெருமக்களே பெரியே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் மகானு தாலா வீடுக்காக செய்யப்படுகின்ற சகல முயற்சிகளையும் கபுல் செய்வாராக அந்த ஒவ்வொரு அமலையும் அவனை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே இகலாசுடன் செய்வதற்கும் அல்லாஹு தாலா தௌஃபீஸ் செய்வன அல்லாஹுடைய நல்ல அல்லாஹுடைய தௌஃபீக் அவனுடைய அனுகூலம் ஒரு மனிதனை வந்து சேரவில்லை என்று சொன்னா எந்த ஒரு மனிதனாலும் உலகத்தில் ஒரு நன்மையை செய்ய முடியாது அல்லாஹுடைய சௌப்பி இல்லை என்றால் எந்த ஒரு மனிதனும் பாவங்களிலிருந்து தப்பவும் முடியாது நன்மை செய்வதும் அல்லாஹுடைய உதவி ஏற்கொண்டார் பாவத்திலிருந்து தப்புவதும் அல்லாஹரி ஏற்படுகின்றார் இதிலிருந்து அல்லாஹ உதவி அல்லாவுடைய தௌசி ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தேவை என்பதை புரிஞ்சு கொள்ளலாம் அல்லாஹுடைய தௌசிக்கு அடைகிறதுக்கு மனிதன் அல்லாக அடையோம் அல்லாக அடையாமல் ஒரு மனிதன் அல்லாவுடைய தௌசிக்கு அடைவதுக்கு இடாது அன்புக்குரிய அல்லாஹுடைய நந்தடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே எங்களை படைத்த அல்லாஹரீதர் எங்களை விட கருசணையுடன் எங்க தேவைகளை பூர்த்தி செய்றார் நாம ஒரு அடியாருடைய தேவை அடுத்த அடியார எவ்வளவு கவனத்தோடு பூர்த்தி செய்ய முயற்சி செய்றோமோ இதை ஒரு அல்லாஹு எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதை அவரும் கவன அம்மா எங்களுடைய ரிசுக்குடன் ஏற்பாடு செய்தார் அம்மா எங்களுடைய பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்தான் அம்மா எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்பாடு செய்தார் அம்மா எங்களுடைய சிந்தனையை சீராக அமைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறான் அம்மா எங்களுக்கு அனாதான செல்வத்தை தருவதற்கு ஏற்பாடு செய்கிறான் அம்மா எங்களுக்கு சாயமான குழந்தைகளை தருவதற்கு ஏற்பாடு செய்தான் ஒவ்வொரு நிமிடமும் அடியாரிகளுடைய சேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் என்ன இருக்குது ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் அவனுடைய விவகாரத்திலும் இருக்கிறார் அதற்கு விளக்கம் எழுதுகிறார் ஒவ்வொரு நாள் ரப்புக்குரிய வேலை என நாளும் ரிசு கணித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் பழகியர்களுடைய கவலைகளை பூக்கி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் பல பேர கடன்களை அவ்வாறு நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் பல பேர் அவ்வாறு தெளிவந்தர்களும் பல பேர்களை ஆட்சியில் கொண்டு அமர வைக்கிறான் ஒவ்வொரு நாளும் பல குழந்தைகளை கொடுக்கிறார் அவருடைய எளிமையிலே ஏற்கனவே அவன் எதை முடிவு செய்திருந்தானோ அவருடைய இராதத்தின் நாட்டத்தில் அவன் எதை திட்டமாக வைத்திருந்தானோ ஒவ்வொரு நாளும் அடியாரர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான் இதனால்தான் ஹாஃபிபி கையும் ரஹமத்துல்லா அலை அற்புதமான ஒரு பேச்சு பேசுகிறான் ஹாஃபிபி கையும் ரஹமத்துல்லாரை சொல்றாங்க அல்லாஹ் அதிகாரிகளோடு எவ்வளவு இறக்கம் என்று சொன்னான் அடியான் மறந்து தூங்குறான் ஆனா அவனுக்கு அடுத்து சாப்பாடு என்ன என்பது அல்லாஹுடைய கர்ப்பாக பேசப்படுது என் அடியானுக்கு அடுத்த சாப்பாடு என்ன என் அடியானுக்கு அடுத்த உண்டு போய் அடியாணிற்கு எப்படி வீடு என் அடியானிற்கு பாதுகாப்பு எப்படி என் அடியானுக்கு நோய் தொற்று அவங்க எப்படி பாதுகாப்போம் ஒரு தாய் கை குழந்தையின் வைத்து கை நோயை சொல்ல தெரியாது அந்த குழந்தைக்கு அழகா தாய் என்ன செய்யறால் அந்த குழந்தையுடைய சைகைகளை பார்த்து குழந்தைக்கு நோய் வந்திருக்கு மருந்து கொடுக்கிறார் தூக்கம் வந்திருக்கு தூங்க வைக்கிறார் அந்த குழந்தைக்கு அலட்டியாக இருக்குது குளிக்க வைக்கிறார் குழந்தைக்கு பசியாக இருக்கிறது அடியார்களுடைய இந்த காட்சியை நேரடியாக பார்க்கிறதுக்காக அவ்வாறு இந்த திரையை நீக்கி எங்களுடைய தேவைகளை எப்படி ரப்பித்து செய்கிறார் என்ன நேரடியாக பார்க்க அோட வரக்கூடிய அன்பினால மனுஷனுடைய உள்ளம் கரைஞ்சு செய்தான் எனக்கு இவ்வளவு ஏற்பாடு செய்கிறார்கள் மனிதனுடைய உள்ளம் கரைஞ்சி வைத்தது அவ்வளவு ஏற்பாடு என ரத்து செய்ய அல்லாவுடைய நல்ல அந்த வரிசையில் தான் இந்த உலகத்தில் சில நோக்கங்களுக்காக அல்லா படைத்திருக்கிறார் உலகத்தில் வாழப்போது கொஞ்சமான ஒரு காலத்துக்கு தான் இன்றோ நாளையும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை முடிச்சது போக இருக்கிறோம் இந்த உலகத்துக்கு வந்தவங்க யாரும் நிரந்தரமாக இருக்கவும் இல்லை இதுக்கு பேசு வரப்போறோம் இருக்க போறதும் இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் நிரந்தரமாக வாழப்போவதும் இல்லை அவ்வாறு அப்படிங்கிற குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு இந்த உலகத்தில் வச்சிருக்கிறோம் பெரிய சகோதரிகளே தாய்மார்களை சகோதரிகளே அந்த வகையில் அல்லாஹுக்கு வகான எங்களுடைய மார்க்கத்தை ஐந்து விஷயங்களை அடிப்படையாக வைத்து அமைச்சிருக்கிறார் மார்க்கம் அடியார்களுக்கு எதையெல்லாம் பாதுகாப்பாக சொல்லுகிறோம் மார்க்கம் அடியார்களுக்கு இடையெல்லாம் பாதுகாப்பாக சொல்லுகிறதோ அதெல்லாம் ஐந்து விஷயங்களை அடிப்படையாக வைக்கிறார் மார்க்க முதலாமல் பார்க்கும் ஒவ்வொரு மனிதனுடைய தீனையும் பாதுகாக்கும் இஸ்லாம் சரியா ஒவ்வொரு மனிதனுடைய தீனும் அவனில் இருந்து பரிபோகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அனைத்தையும் மார்க்கம் செஞ்சிருக்க அதனால் அவன் கனிமா சொன்ன ஒருத்தன் அந்த களிமோக பரிகொடுத்த உறுப்பதாக ஆகித்தான் அவளை கத்திரி செய்கிறது என்று திட்டம் வச்சிருக்கேன் தீன பறி கொடுக்காமல் இருக்கிறதுக்காக அதுவும் ஒரு மனிதனுடைய புத்திய மாற்றம் பாதுகாக்கிறேன் இந்த புத்திய இலக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் போரை வசிக்க மாற்றம் தடைகள் சாராயம் குடிக்கிறது ஹராம் போரை நசிக்கிற பாதிக்கிறது ஹராம் இதை யாரு மூறி பாதிக்கிறார்களோ மனித நம் அறிந்ததற்காக அவர்களுக்கு மாற்றம் கட்டி வைக்கிறேன் அவனுடையை விளக்கிறான் இதுபோல் அல்லாது ஒரு மனிதனுடைய மானத்தையும் குறிப்படுத்திருக்கிறான் மானத்தையும் ரொம்ப குறிப்பிடத்திருக்கிறான் ஒரு மனிதனுடைய குடும்ப வம்சத்தையும் ரொம்ப குறைப்படுத்திருக்கிறான் மானத்தை புலப்படுத்தினால்தான் ஒரு மனிதனுடைய மானத்தை போக்கி அவனை மான விபச்சாரம் செய்யாத விபச்சாரம் செய்வதாகவும் விபச்சாரம் செய்யாத பத்து பெண்ணை விபச்சாரி என்றும் யார் அவளூர் சொன்னாங்களோ அவர்களுக்கு மார்க்க எவரு கசேரி ஏற்றிருக்கிறது அவர்கள் அழுத்தப்பிறகு இஸ்லாமிய எந்த ஒரு கோட்டிலையும் எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் அவர்களுடைய சாத்தி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாக்கிறது தான் ஒரு அசப்போட சகாதத்தினர் தான் இதுவும் அவர் முற்றிலுடைய வம்சத்தையும் குடும்ப பரம்பரையுமே பாதுகாக்கிறார் அதை பாதுகாக்கிறதுக்கு தான் விபச்சாரத்தை உலகத்தில் விமச்சாரம் மட்டும் அதிகரிக்கும் விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு உலகத்தில் எந்த ஒரு குடும்பமும் நிலையாக இருந்தால் முகவர் இல்லாதவர்கள் உலகத்தின் உருவாக இருப்பார்கள் சகப்பன் இல்லாத பிள்ளைகள் வம்சம் பெரிய பிள்ளைகள் உலகத்தில் நிர்வாகம் இருப்பாங்க இதனால் தான் அன்பாகிற பிள்ளைகளை கடுமையான திருமணம் செய்தவர் மிகச்சாகவா உங்களுக்கு கலத்த வெட்டி ஹஜ் திருமணம் செய்யாதவர் மிகச்சாரவா உங்களுக்கு கல்லாத எழுதி ஹஜ் மார்க்கம் ஒரு மனிதனுடைய எல்லா சிச்சைகளையும் பாதுகாக்க அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த உலகத்திலே எல்லரும் பிரச்சனையோட வாழ்றான் உலகத்தில எல்லருக்கும் பிரச்சனை இருக்கு மதுலேஸ்ல நீங்க உங்களோட மனசுக்குள்ளே ஆயுதம் பிரச்சனை ஆனா உலகத்தில் பார்வைக்கு என்ன தெரியுமா யார்கிட்ட காட்சி இருக்கிறோ அவருக்கு பிரச்சனை இல்லை யாரும் பெரிய பட்டேதாரியோ அவர் கண்ணியத்துக்குரியவர் யார் அரசியல் இருக்கிறாரோ அவருக்கு எதையும் சாதிக்கலாம் இது உலகம் காற்ற ஒரு படம் சக்கீக்கத்தின்னென்றால் உண்மை என்னவென்றால் யதார்த்தம் என்னவென்றால் யாரிடத்தில் பணமும் தொத்தும் அதிகமாக இருக்குமோ அவர்களுடைய கல்வியில அதிகமாக பிரச்சினை யாரிடத்தில் கல்வி இருக்குமோ அந்த கல்வியுடன் வீண் இணையில்லை என்று சொன்னால் அந்த கல்வி அவருக்கு பெரும் சவாலாக யாரிடத்தில் அதிகாரம் இருக்குது ஆனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் உயிருடைய வழிமுறைகளை அவன் படிச்செல்ல அவன் மிகப்பெரிய அநியாயக்காரனாக மாறுவான் இதுதான் இதனால் அதிகமான பிரச்சனைகளை மனசில் வச்சுக்கிட்டு இருக்க இந்த பிரச்சனைகளை போக்குறதுக்கு வருகிற மனசுக்குள்ள நிம்மதியை கொண்டு வாழ்வில் நினைக்கிறாங்க பணம் இருந்தால் நிம்மதி வந்தது திருமணம் முடிக்க ஒரு வாலிபர் திருமணத்துக்கு போறார் ஒரு உணவு ஏறி அவளுக்கு திருமண வயலாக திருமணம் முடிச்சு கொடுக்கிறான் இவங்க ஏன் திருமணம் முடிக்கிறான் திருமணத்தை கொண்டு எதிர்பார்க்கிற மனசில ஒரு அமைதி உண்டாகும் திருமணத்துக்கு என்ன எப்படி சம்பாதிப்பது தெரியாது சம்பாதித்தாலும் அது எங்கு செலவாகிறது அவருக்கே தெரியாது கையில் உள்ள பணத்தை அவனுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் செலவழிக்கிறான் அவன்தான் தெரியாது அவங்க பகல் எப்படி ஊடாக தெரியாது திருமணம் முடிச்சு ஒரு நிலைவுக்கு அவர் வரப்போறாரு பெரியார்களை சகோதரர்களை ரப்பு சொல்றான் நீங்க திருமணத்தின் மூலம் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறீங்கள திருமணத்திலும் எந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறீங்க அழகான ஒரு பெண்ணை வச்சு உங்களுக்கு சந்தோஷம் வந்துடுவான் பெண் அழகாக இருக்கிறார் இதனால சந்தோஷம் வருமா அண்ணன் ஒரு கணவர் படித்தவராக இருக்கிறார் படிச்ச ஒரு கணவர் முடிக்கிறதா சந்தோஷம் வந்துடுவான் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறார் இப்படி ஒரு மாப்பிள்ளை இருக்கிறதா உங்களுக்கு சந்தோஷம் வந்துடுவான் உங்களுக்கு கட்டப்பட்டுள்ள வீடு மூணு மாடி அந்த வீட்டு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கலாம் உங்களுக்கு தரைப்பட்டுள்ள காணி அஞ்சு ஏக்கர் இதால சந்தோஷம் பணத்தோட இலக்கல்ல பணத்தால சந்தோஷம் வரும் நான் சந்தோஷத்தை பில்டிங் இலக்கல்ல அப்படி இறைச்சாத்தான் பெரிய வீட்டுக்கு சந்தோஷம் வரும் நான் சந்தோஷத்தை படிப்போடும் இணைச்சல அப்படி இருந்திருந்தா தான் பெரிய படிப்புக்காரனுக்கு சந்தோஷம் வரும் உங்களுடைய ஜோடிகள் உங்களுமே இருந்தே படைகிறது ஆண்களுக்குரிய ஜோடியை மனித இடத்திலே தான் வசிக்கிறான் அதை மாட்டிலே மிருகத்திலேயே வைக்கல பெண்களுக்கு ஜோடிய பறவைகள் இருக்கல பெண்களுக்கு தேறிய மனித இடத்தினுடைய ஆண்களாக இருக்கிறார் தெளிவா நீங்கோட மன அமைதியாக வாழ திருமணம் முடிக்கிறது சந்தோஷமா திருமணம் நடக்குது அந்த திருமணத்துக்கு பிறகு கை செய்ததை தவிர வீடுகளுக்குள்ள கவலை கூடுது தவிர அதிகமான வீடுகளுக்குள்ள அடியும் இளைஞனைகள்ல அதிகமான வீடுகளுக்குள்ள மருமகளுக்கும் மாமனாருக்கும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் மாமனாருக்கும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டையில் மூலையே தவிர எதிர்பார்த்த புரட்சியை என்கறி காரணம் என்ன சொன்ன நீங்க நினைச்சீங்க அழகிற்கும் சந்தோஷம் வருவன் நீங்க நினைச்சீங்க பில்டிங்க சந்தோஷம் வர வேண்டியது நீங்க நினைச்சீங்க பணத்தை வீழ்ச்சினா சந்தோஷம் வர வேண்டிய நீங்க நினைப்பீங்க ஆங்கிலம் கலைச்சா சந்தோஷம் வர நீங்க நினைப்பீங்க உங்க குடும்பத்தில் பேர் சொல்ல இருக்கிறதுக்கான சந்தோஷம் வர நான் அங்க சந்தோஷத்தை வைக்கணும் நாங்க சந்தோஷத்தை வைக்கணும் நான் சந்தோஷத்தை வச்சிருக்கிறேன் எந்த கையில் சொன்ன நான் சந்தோஷத்தை வச்சிருக்கிறேன் எந்த கையில உலகத்தில் திருமணம் நடக்கும்போது பல பேரும் ஹதியா கொடுக்கிறான் திருமணம் நடந்த ஹதியா கொடுப்பாங்க கூட்டாளியும் ஹதியா கொடுப்பாரு வாப்பும் ஹதியா கொடுப்பாரு உங்க ஹதியா கொடுப்பாங்க அவங்களும் கொடுப்பான் நெருங்கிற இறவினர்கள் அவங்களும் கொடுப்பான் அது கோடியாக லட்சமாக ஆயிரமாக கிடைக்கணும் ஆனா பெரியார்களின் சகோதரிகளே இந்த அவ்வளோ பேர் கொடுத்த ஹதியாவை விட அப்பொரு திருமண ஜோதிக்கும் ஒரு ஹதியா தாரா அந்த ஹதியாவுடைய பெருமையை கணவன் மனைவியுடைய கல்வி ரெண்டையும் இழக்கிறான் யாருக்கு செய்யும் உங்களுக்கு மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் அவளை ஏற்படுத்துகிறான் அல்லாவை பெருமான அன்ப அந்த தம்பதிகளுக்கு சந்தோஷத்தை போடுவான திருமணத்தில் சந்தோஷம் இருக்கிறப்படுத்த ஊரு சொல்ல உங்களுக்கு சந்தோஷம் இல்லை ஆனால் நான் உள்ளுக்கு சந்தோஷம் தர மாட்டேன் உள்ளுக்கு வடிச்சுக்கிட்டே இருக்கும் தொகைக்கிட்டே இருக்கும் முடிச்ச புடிச்சு இருக்கும் காலம் போக க இருக்கும் இன்றைக்கு எத்தனை வீடுகளுக்குள்ள கண்ணீர் ஆனால் வாசலுக்கு வருகிற கண்ணீரை தொடக்கிடுவார்கள் எத்தனை கணவன் கல்வின முட்டையை அவிச்செடுத்துறீன் அவங்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க பார்க்கிறாங்க இவன் சுபகான சந்தோஷமா வாழ்றாங்க சகோதரர்களை செய்யாத இவங்க எல்லாம் பணம் இல்லாதவர்கள் இவங்க எல்லாம் படிப்பு இல்லாதவர்கள் இவங்க எல்லாம் வாகனம் இல்லாதவர்கள் அல்ல வங்களே தான் பிரச்சனை என் பிரச்சனை அல்ல சந்தோஷப்படுத்தலை அவ்வாறு சந்தோஷப்படுத்தல எவங்க கைங்க சந்தோஷம் இருக்கிறே அவனை கோவிச்சு பண்ண சந்தோஷப்படுத்தலோ அவனை கோரிச்சு பண்ணும் இதனால் நான் சொல்றாங்க நீங்க திருமணத்துக்காக ஒரு ஆண தெரிவு செய்வீங்க உங்களை மகள திருமணம் கட்டி ஒரு மாப்பிள தெரிவு செய்வீங்க அல்லது உங்களை உங்களுக்கு நீங்கள் மனைவியை தெரிவு செய்வீங்க திருமணம் முடித்து கொடுப்பா இல்லாத பெண்களை திருமணம் முடிக்க முச்சரிக்காத பெண்கள் ஈமான் சொல்ற வரைக்கும் நிக்காக செய்ய வேண்டாம் வரா துண்துகள் முச்சிருக்க முச்சிருக்க முடித்து கொடுக்க வேண்டாம் அவர்கள் சொல்லிட்டு பொறுமையான பேச்சு பேசுறாங்க வேலைக்காரி இந்த வேலைக்காரியை விட அண்ண குறைஞ்ச அடிமன் வீட்டை கூட்டுறால் வீட்டில் உணவுகளை சுமச்சி கொடுக்கிறார் இந்த அடிவெண் அவளுடைய கைவினை இல்லாருமைக்கு அங்காவ நம்பிக்கைக்கு இந்த பெடைய பொறுமதி என்ன தெரியுமா விடவும் இந்த தீமல்ல வேலக்காரி எவ்வளவோ சிறந்தவரான் படித்தவராக இருக்கட்டும் அழகு ராணியாக இருக்கட்டும் கோடீஸ்வர பெண்ணாக இருக்கட்டும் ஆட்சி நடத்தும் கம்பீர உள்ளவராக இருக்கட்டும் அவளுக்கு ரொம்ப இடத்தில் பொறுமதியே இல்லை தீனுள்ள பெறுமதி அவரும் செய்தார்களே சகோதரர்களே அதற்கு துளைமா அழகா திட்டத்தில் இருந்த முதுகம் முதுகம் என்ற பலரும் வழங்கி அந்த பரவல் தான் இறங்கி ஒரு பெண்ணிடத்திலே எல்லாம் இருந்து தீன் மட்டும் இல்லை மார்க்க மட்டும் இல்லை தீனுடைய சூழலை அவன் வீட்டுக்குள் உருவாக்கலாத்த வீட்டுக்குள் இருந்த கலை இல்லை அலாத வீட்டுக்குள்ள கொண்டு இல்லை முழுக்க இருந்த அவர் கை சேரப்படக்கூடியவர் யாருக்கு அனைவித்தலாம் அவங்களுக்கு உதவியாக புதுகு அனைவித்தலாம் ஒரு நாள் பறவை காணங்க எங்க புதுகுதா காணங்கரட்டும் அவன் பாதிமுடி வரட்டும் ஒன்னோ கடுமையான தங்கனை கொடுப்பன் எனக்கு தேவையில்லாத நேரத்தில் எனக்கு சொல்லிடு போது போடுவன் அல்லது ஒரு எப்பயினான செய்தி ஒன்று கொண்டு வரும் இவ்வளவு நேரம் வரல அதுக்கு காரணம் என்று கொஞ்ச நேரத்தில் உடுவிட்டு வந்து சமக்கட்டி நேரம் சுதுகுது வந்து சுதைமானவர்களுக்கு நான் உதவுது எங்க வந்துட்டேன் சூரத்து நம்பின சம்பவம் இருக்கு விமானம் நதியை எங்களால் கண்டுபிடிக்கியது அவங்களோட விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிறேன் நான் கட்சி செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் கஷ்டிருக்கிறேன் தீனுடைய சிக்கர் நான் துப்பிட்டு வந்திருக்கிறேன் பறந்துட்டு ஊரில் இருந்து உண்மையான செய்திய கொண்டு வந்திருக்கிறேன் எப்ப எப்பயான தகவலை கொண்டு வந்திருக்கிறேன் அதன் சுதைமாண்ட விடிகள் உயர்ந்துச்சு கண்ணெல்லாம் உயர்ந்துச்சு என்ன செய்து சொல்லி நீ என்ன செய்து கொண்டிருக்கிறார் மேலாக அந்த நாட்டுக்கு ராணியாக ஒரு பெண் தான் இருக்கிறார் அந்த பெண்ணை கண்டன அந்த நாட்டுடைய ஜனாதிபன் ஒரு பெண் பரவையிட மத்திட பாருங்க சுனைமா நபியை தேவையான அழைப்பு ஏடித்திருக்கிறது அழகோடுவோ அழகிருக்கிறது படிப்படியோ அறிவிக்கிறது படை வீரர்களோடுவோ அறிவிக்கிறது ஆட்சியோடுவோ அணுரிக்கிறது மக்கள் அவருக்கு வழிபடுறதெல்லாமோ அறிவிக்கிறது மக்களுக்கு மரியாதை அணுகுறிக்கிறது ஊட்டியின் குள்ளி செய்ய எல்லா விடயங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சு அவளுக்கு பெரிய சிம்மாசனம் துன்யா என்ன இருக்கு நாங்கள் இதை கொண்டு நிம்மதியை எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் அந்த அந்த ராணித்து இருக்கு ஆனால் ஹுதுகுது இது கண்டழு சிந்திருக்கு என்ன சிந்திருக்கு புதுகுது ஆனால் நதுவே அவளுக்கு அவ்வளவு இருந்தாலும் அவள் துப்பாக்கியவார் சுட்பாக்கி தான் காரணம் என்ன அவள் அவ்வாக வெற்றது சூரியனுக்கு சுஜு செய்தான் இஷ்டம் சிந்தும் இல்ல அவரையும் அவருடைய கௌனமும் நான் கண்டேன் அல்லது சூரியனுக்கு சுஜு செய்றான் அவங்க செய்யக்கூடிய அமைகளை செய்தால் சரி என்று காட்டுறான் பாறைகளுக்கு உந்து சக்தியாக இருக்கிறது இப்படி அவங்க செய்வதில் சரியானு காட்டுவாங்க உண்மையை வளர்ந்த விடாமல் செய்தி கொண்டிருக்கிறார் அதனால ஹிதாயத்தில் இருக்கிறார் அறிவாடு ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது பணம் இருக்குது அழகிருக்குது படிப்பு இருக்கிறது அனைத்தும் இருந்தாலும் அவரிடத்தில் ஈவாணியில நஷ்டி இதைத்தான் ரொம்ப சூரசன் பக்கராக சொல்றான் வல அமத்தும் கைதும் அல்லாவுடைய நல்லது யார்களே அல்லாவுடைய நல்லது யார்களே அப்ப நாங்க விளங்க வேண்டியதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள சகல பிரச்சினைகளுக்கும் வழி அவுடைய தீர தன்னுடைய வாழ்க்கையில் சொந்தமானதான் வேற உலகத்தில் மருந்து இல்லை ஒரு ஆண்டு அரசு சொல்றாங்க ஆணோ பெண்ணும் ஆண்களுக்கு வேறு மருத்துவம் பெண்களுக்கு வேறு மருத்துவம் இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வழிதான் அவங்க ரெண்டு சாதாரண பிரச்சினை முடிஞ்சதுக்கு ஒரு மருந்து தான் இருக்கு என்ன வருது அவங்கள்ட முதலாவது ஈமாம் வரும் அவங்க இமாம் சீராகும் இமாம் என்பது என்ன என்ன நூறு அவங்க நம்ப உணவின் போய் என்னிடம் நோயின் போய் என்னிடத்தில் வரணும் கடன் பிரச்சினை என்பது என்னிடத்தில் கைவேட்டும் ரப்ப யாரெல்லாம் இறந்தோரும் ரப்ப நாட்டிலும் இருக்கக்கூடாது ரப்ப எழுத்து நொலியில் இருக்கக்கூடாது ரப்பு அவர்களுடைய கல்வில இருப்போம் அதோட சாலிஹானாமன் ஈமானும் இந்த ரெண்டும்ிருந்தால் பேசி இது அரசியல்டைய பேசிய நாட்டுத தீர்மான வாக்கு பதிவுல்ல ஹக்கான பேச்ச பேசக்கூடிய சென்மையை செய்து தரக்கூடிய அந்நாருடைய பேச்சு அவர்களுக்கு மனமான வாழ்க்கையை கொடுத்து ஆகும் தீமானம் சாரிஹான் அமலம் ால் ஒவ்வொரு வீட்டிலையும் சிரமப்பட்டு அல்லாஹை ஏற்படுத்திக் கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கையில மனமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி ஆகும் பல நொக்கி என்ன அயாக்கம் பயிர்வார் கண்ணியமான பெரியார்களை சகோதரர்களே தாய்மார்களை சகோதரிகளே இதைத்தான் ரெசலூசன் சகாபாக்களுக்கு விளங்க வச்சான் பெண்களுக்கும் விளங்க வச்சான் பெண்களுக்கு அடிப்படையும் எப்படி வச்சான் துன்யாவுடைய எப்படிய மக்கள் எங்கேயோ தேடுறாங்க அப்படி எண்ணம் வரல ஆனா நீங்க அந்த எண்ணத்தை காலி சுற்றுலேக்கிறீங்க ஒரு நாளும் நீங்க நினைக்கிறது கொண்டு வரவே வராது பணம் வீடு வாசல் சொத்து படிப்பு இதற்கு நீங்கள் சந்தோஷம் வரும் வராது சந்தோஷம் வரும் வாழ்க்கையில அடுத்தவன் உங்களை பார்த்து பொடாமப்படுவா எப்பதிலுமா நீங்க அல்லாஹுக்கும் ரத்துக்கும் வழிபட்டா பாத்திமா அப்படின்ற கைத்தல் எவ்வாறு தாளான் ஒரு சகாபி பெண்மணி தகவல் புகாரில பதிவு செய்யப்படுது இந்த சாத்திமா என்று கை சொல்கிறது எவ்வளவு தான அந்த செண்மணி பல தடவைகள் திருமணம் செஞ்சார் பல நகைகளில் வாழ்ந்தவர் கணவன்மார்கள் ஒத்து போற அப்படிதான் அல்ல மனிதன் ஒவ்வொரு மாதிரி முடிச்சுக்கிறார் அப்போ ஒரு அபு சக்வான் சகாமியை திருமணம் செஞ்சிருந்தார் அவரோட பிரச்சனை வந்து ஒரு தலா கூட்டார் இரண்டாவது பிரச்சனை வந்து இரண்டாவது தலாக்கையும் கொடுத்தார் மூணாவது பிரச்சனையோடு அவர் எமனுக்கு போய்த்திருந்தார் செய்த அலியோட அங்கிருந்து மூணாவது தலாக்க சொல்லி எழுப்பினார் ஆனால் இப்ப அவர் இசாவுக்கு முத்தலாக் சொல்லப்பட்ட காலத்தில் பாதிக்கிறதுக்காக கொஞ்சம் கோதுமை மாவை கொடுத்தனு பாத்திமா வீட்டு கைசு போகும் வந்துட்டு மூணு மாதம் திட்டத்தில் இருக்கும் மூணு சுத்தம் இந்த மூணு மாதத்துக்கு இந்த கோபுமாவை அவருக்கே வெச்சுக்கொள்ள சொல் இந்த கோமாவும் என்ன செய்யும் கணவருடைய புறத்தில் இருந்து பதில் வந்து முத்தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு செலவு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் ஒரு நல்லெண்ணத்தின் பேருல சந்தோம் எாஹ் செல்வாஹ வழக்கு போட்டவை மாப்பிள்ள எனக்கு அனுகாயம் செஞ்சுட்டார் எனக்கு இன்னாவுக்கு செலவு கொடுக்கலாம் அவர் எனக்கு செலவு தர வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிட்டார் முப்பநா சொல்லப்பட்ட பெண்ணுக்கு இருப்பிடம் கொடுக்கணும் இருப்பிட வசதி கொடுக்கணும் செலவு கொடுக்க அவசியம் இல்லை அஹமத்துள்ள தீர்ப்பு ஆனால் கற்பிணி பெண்ணாக இருந்தா குழந்தை பெறவருக்கும் அவரை செலவு கொடுக்கும் பாட்டிமா ஆரம்பிச்சிருக்க அனுஷ்டிக்க உடன்கள்த்தாப்பிமா நீங்க முடிஞ்ச பிறகு அவசரப்பட்டு இன்னொரு திருமணம் முடிக்கக்கூடாது அடுத்த கனவு எந்த மசூரா முடிக்கும் இத்தாவுடைய காலம் முடிஞ்சிட்டு வந்தார் ரசூர் செல்லம் வாகுலேசல் ரெண்டு பேர் பேசி வந்திருக்கிறான் ரெண்டு இடத்தால பேசி வந்திருக்கிறான் ஒருத்தர் மற்றவர் அப்படியா ரசூ எவரத்தில் எப்படி இருக்கும் அப்படி நயரஞ்சன் கிடையாது பூச்சி உண்மை சொல்லிட மாட்டான் உண்மை உனக்கு வரா அவங்க ரெண்டு பேரும் நல்லா கேட்டா அவங்க ஆனா உங்களுக்கு ஒத்து போகாது கல்யாணத்தில் ஒத்து போகிறாங்க உங்களுக்கு ஒத்து போகாது ஏன் அவர் சொல்லல சொன்னாங்க அவருக்கு அவருக்கு இப்ப சாப்பிடவும் இல்ல நீ வித்திடித்தே பெரிய யுத்தத்தை இப்ப முடிச்சா என்ன ஆகும் அடுத்த கலாச்சாரம் நடக்கும் நீ இந்த மூணு மாசம் வித்தாரிக்குவாக இப்ப நோவா அபுல் ஜெஹுமுடைய பிரச்சனை என்ன அபுல் ஜெஹம் அடிக்கிறது கூட அடி வாங்க தயாரா போவே சாப்பாட்டுலே விழும் அடி வாங்க தயாரி கணியே இருக்க மாட்டார் அடி போட்டு பாத்தி மாபி கைத்தோகம் அதை கஷ்டப்பட்டு ரெண்டு பேரை கொண்டு போனா ரெண்டே கட்டி போட்ட அரச சொன்னாங்க உற்சமா முடி உற்சாமத்துக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஒரு பிரச்சினை அவருடைய உண்மைய பக்கம் கொஞ்சம் அவங்க ஐம்ப நிறப்பன் அவ அடிமையாக இருந்தவர் நாங்க அரபி அடிமையை மகனை முடிச்சா கேவலும் யாரும் சொல்லலாம் அடுத்தது கொஞ்சம் டார்க் கலரும் கொஞ்சம் எங்க நிறத்துக்கு வர மெச்சா வரணும்னு யாரும் சொல்லலாம் இதெல்லாம் பார்க்கணும் உண்மையை பார்த்து பார்க்கணும் உண்மையும் அவருடைய கலைவையும் பார்த்தவான பார்க்க வேண்டியது எதோ பார்க்கிறீங்க வேற எல்லோ இதாக பிரச்சனை எதையோ பார்க்க வேண்டியதுன்னு எதையே பார்த்தீங்க சொன்னாங்க பார்த்து பாத்தீங்க கை நீங்க விருப்பம் நான் சொல்றதை முடிக்கத்தான் துன்மாவை வர சூழி கை உள்ள வழிபாட்டும் பரவாயில்லை பாத்திவாதி கை சிறவி எவ்வளோத்தாளான் விருப்பம் இல்லதான் ஆனாலும் ரசூலுல்லா சொல்லிட்டாங்களே என்பதற்காக மனசை சமச்சிக்கொண்டு திருமணத்துக்கு விடப்பட்ட அப்படிதான் வந்து மனசு சமப்போ எதிரி பாராட்ட துனியா வந்தா மனசே தொடர்ந்து கவுல் செய்யும் அதுக்கு மனசு சமத்து தேவைக்கு மனதை தயார் மருத்துவம் வீடுக்கு சொந்தம் வரும் வீடுக்கு அனுப்பு வரும் பின்னடைவு வரும் அனைத்தையும் சமாளித்து முன்னுக்கு வாரவர் தான் தைரியத்தான் பாசிபாத் இந்த கைசரி எவ்வாறு தாரான திருமணம் செல்லாம் முஸ்லீம்ல இருக்கிறேன் அவர் சொன்னால் நான் எதிர்பார்த்தேன் வேறு திருமண வாழ்வு கசப்பாக முடியும் என்று நினைச்சேன் என்ன செய்யுமா அல்லா எங்களுக்கு பெரிய ஒரு இணைப்பை முகப்பட்டு உண்டாக்கிறான் என்ற ஊரில் உள்ள பெண்கு எங்களை பார்த்து எங்களுக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை அமையாதாங்க சந்தோஷத்தை கொடுக்கிறது அவ்வா அது நாங்கள் சொல்லப்பட்டோம் எங்களை எங்களுக்கு கட்டணிக்கு வழிபட்டா ரசூனுடைய கட்டணிக்கு வழிபட தீன் தீரங்கள் என்ன அல்லாவுடைய கட்டணுடைய வாழ்க்கை வாழ்க்கைக்கு கட்டுப்பட்ட கஷப்பாகி போயிருந்த திருமண வாழ்வில் அல்ல சந்தோஷமாக ஆக்கினான் கன்யமான செய்யார்களை சகோதரர்களே தாய்மார்களை சகோதரிகளே பிரசூசன் நிர்வாகம் பெண்களை பற்றி ரெண்டு வகையா பேசினான் ஒருவற்றும் சொல்லி இருக்கிறாங்க இந்த துணியாவிலே ஆம்பளர்களுக்குள்ள ஆகி ஆபத்து கொண்டதுதான் அணுகுண்டோட பயங்கரம் புகாரி வெளிவாய்ப்பு என்னத்தில் உள்ள ஆண்களுக்கு என் மோத்துக்கு பிறகு நான் எந்த சித்தனாவை விட்டுடு போகல எல்லா சித்தனாவையும் அடித்து சமாளி கட்டிட்டு நாங்க விட்டுடு போத்தனா வந்தால் ஆண்களுக்குள்ள மிக அபாயமான சித்தனா பெண்களை விட வேண்டும் ஆனால் சும்மா பெண்கள் அவள் சும்மா பெண்தான் சொத்து எடுத்து பேசினாங்க மாணிக்கத்தை விட முத்தை விட தங்கத்தை விட புள்ளியை விட காலியை விட மிக பெருவலியான சொத்து தான் சாலையான பெண் தான் சம்பாதித்தால் அவளை அடிக்கிறது உலகத்தில் ஒரு சொத்து சகி முஸ்லிமுடையவாள் அத் துன்யா குல்லுகாச்சா துன்யா அல்மரா துன்யாவில் உள்ள எல்லா வஸ்துக்களும் மத்தா செல்ல பாதித்து வீசுதல் வீடு பாதித்துட்டு உழைப்போம் அல்லது இன்னத்திற்கு விற்போம் வீசுவோம் சாப்பாடு சாப்பிட்டு மிஞ்சுகளை கொட்டுவோம் எல்லாம் வாகனம் பல சேனல்கள் விற்றுவோம் அல்லது இங்கேயாவது மீட்புக்கு கொடுத்துருவோம் உலகத்தில் எல்லாரும் இந்த வசதி பெண்கள் வித்தியாசத்தினால மிக பொருள் மிக்கவர் காரணம் என்ன காரணம் என்ன தலைவர்களை சகோதரிகளை தீன எந்த நேரமும் அல்லாஹ குதிரை பற்றி கேட்டான் அவங்க கல்வி நம்பிக்கை வரும் எந்த எனக்கு சந்தோஷத்தை தரல அல்லாஹான் கணவனுடைய செல்வற்றாக நான் வாழல்ல அல்லாஹருடைய கணவத்துக்கு கணவனுக்கு செல்வத்தை கொடுத்தான் எந்த நோயை அல்லாஹத்தி இருக்கிறான் என்னுடைய கவலைகள் அல்லா முடிவுக்கு கொண்டு வருகிறான் அல்லாஹண்டு பெண்ணுடைய கைதிலே வரும் கோவித்துக் கொள்ளக்கூடாது பெண்ணுடைய வாழ்க்கையை நீங்க அவன் என்ன செய்வான் அவன் என்னத்தையும் வீடியோ பண்ணுவான் வீண் இல்லாத பெண் என்னத்தையும் வீடியோ பண்ணுவான் அது அல்ல ஆணைய தன்மையை கொடுத்திருக்கிறான் பெண்ணு தன்மையை கொடுத்திருக்கான் வீடியோ என்ன அவன் எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் அடுத்தவன பார்ப்பான் அவர்கள காதலி என்ன சொன்னது இந்த காத்தியா அந்த மகள் வந்திருந்தாலே அவளோட சாதனை இப்படி டிசைன் கழுத்தில உண்டு கையில உண்டு கால பேட்டிருந்து தலங்க காலை பேட்டிருந்து செருப்பு கல்யாணத்துக்கு போல சாப்பிடவில்லை அவள் இவ்வளவு பார்க்க அவள் இருந்த சாரி எப்படி அவள் எடுத்திருந்த சீட்டு அவ போச்சு இது சரியானது சாப்பாடு எப்படியோ ஆய்கள கூப்பிட்டு இருந்தான் அப்படி ஒரு வீடியோ கிளிப் எடுத்து கல்வியில போட்டுமே கமரா அடித்து கல்வியில கிளிப்பான் இன்டர்நெட்ல எத்தனை வீடியோ கிளிப் இருக்கு இது போல ஒரு கிளிப்பல் வச்சு சொந்தக்காரங்க போறது அது அழகான வீடாக இருந்தா நிலையில என்ன சொல்லுறி நூறு வீடியோ இருப்பான் இது எல்லாத்தையும் ஜெம்மு நாளை கொஞ்சம் கொஞ்சமா இல்ல சேர்த்துவான் சேர்த்து அவட மகளை காலம் வார நேரம் மாப்பிள்ளைக்கு சரி எப்படி கழுகு அதுக்கு தைவி அது தைவி கழுவுல ஒன்பது மணி போறது அப்ப அவரை யோசி குறைஞ்சி வந்திருக்கிற நேரம் படித்தவேதியான ஆண்படிப்பணிகளை மயக்கோ கட்ட அதை கயிறு பாயிட்டே நல்லது கையிருக்க கயிறு பாதிக்கலாம் என்ன சொல்லுவாங்க நீங்க என்னப்பா செஞ்சீங்க வீடு கட்டிக்கிறீங்களா பிள்ளை எங்க கழிக்க வச்சுக்கிறீங்க மகன் எப்படி கொடுத்தீங்க எப்படி மாப்பிள்ளைங்க உங்களுக்கு பதினஞ்சு கேட்டவர் மூணு சில்லா முடித்தவர் இவர் தெரிய வேக்திகள அல்லாமாக்கள பயான்களை கேட்டவர் அரசியல இமாமோட கொட்டுமாவை கேட்டவர் எல்லாம் கேட்டு புதிதாக வந்தவர் பதினைஞ்சு நிமிஷத்துல பப்படமாக பேசுவார்கள் நான் சொல்றது பொய்யா உண்மையான உங்களுக்கு தெரியும் இப்ப இதை தூங்குற நேர கவலையோட தூங்குவாரு அதை நான் ஒண்ணு செய்யலையாமே அப்படித்தானே மனுஷன் மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழ்றத ஏ திருப்திப்படுத்தணும் இதை எப்படி சாதிக்கிற இவனுக்கு ராம பொறுமணிக்கு ஒழுங்கு அப்பவும் ஒன்றுக்கு போறது கேட்க மாட்டான் அதை ஒண்ணு செய்யலையாமை நான் அது வரைக்குமா சகத்தின் கிளம்பின வரவில்லை இப்படி நாலு நாள் அஞ்சு நாள் மூஞ்சில பாஞ்சு விழுந்தோன்னு முடிவெடுப்பாரு ஏதாவது வந்து செய்ய தான் இப்ப தெரியும் ஒரு கூட்டம் என்ன செய்யும் வட்டி கடையில் போய் கையெழுப்பார் இடத்துல வெளிநாட்டையே வெளிநாட்டையே தொழில் பார்ல ஹோட்டல்ல பண்டி இருக்கிற இடத்துல அது இருக்கிற அங்க போய் தொழில் பயிர் ஏமாற்று வியாபாரம்ம்பாரிசு வருவார் இப்ப அந்த காட்சி கைதில் தைரியமாக அதாவது உணவுப் பொருள்கள் மா வகைகள் உடைகள் வீடு கட்டப்படுகிறது கல்யாணம் கொடுத்தவர்கள் அந்த உணவு வகைகளை அந்த காற்றால்தான் பயிராக குறைந்து கொள்வார்கள் அதாவது வாங்கிக்கிறது ஹராமான காற்றாடு ஜம் தண்ணீர் வாங்கிக்க ஆறாம காட்சால ஜம்தமும் ஆறாம் எல்லாருக்கும் கொண்டு வந்து தீ ஊத்தி கோழி பொறிச்சு குரிகாலி போட்டு எல்லாம் கொடுத்தாரு வாப்பட உம்மட மாமட மாமீடை புள்ளையிட குழந்தை மனைவிட மைனிட எல்லாருடைய உடம்புலையும் ரத்தமும் சகையும் வளர்ந்து அந்த ரத்தத்தை துப்பை பண்ண பஸ்பல் இல்லை நலனும் போகணும் இப்ப அந்த காசாளரால் கொண்டு போய் உள்ள செலவழிக்கிறார் இன்டர்நேஷனல் காலேஜ் அல்லது பெரிய தொகை கொடுத்து ஒரு கொலை போடுறார் அவங்களுக்கு நல்ல அமைதியாக இருந்த பிரின்சிபல் உற்சாகும் இவரண்ட காட்சி எப்போதையும் முடிஞ்சிட்டோ அடி உள்ளது பள்ளியிலிருந்து வராங்க மத்திலிருக்கு பள்ள நிர்வாக தேவைகளுக்கு நிதி உதவி செய்ய கட்டண வேலைகள் இருக்குது நிதி உதவி செய்ய போதா எந்த காற்றாலம் பள்ளியில் அடி நிர்வாகமும் நிர்வாகத்துக்குள்ள குத்து ஒரு நிர்வாகமும் அடித்துக் கொள்ளுங்கள் குழப்பம் வருது யாரு காரணம் பதினஞ்சு நிமிஷ பயான் பதினஞ்சு நிமிஷம் பயன் அவர் ஏன் எப்படி பயன் சென்றா இமான படித்தல்ல கணவன் ரொம்ப என்ன படைத்திருந்தா கணவனை அப்படி அவசரப்படுத்தி பாலத்துக்கு ஏற்றி இருக்க மாட்டா அதனாலதான் எழுதுறாங்க சகாபாக்களுடைய பெண்கள் அவங்க கணவன் மாறுகளோட அவங்களுடைய புத்திமதி சொல்ல காலை நேரம் கடன் தொல்க்கு போக தயார் நிறுத்தி சொல்லுவாங்க இப்போதா எங்களுடைய விஷயத்தில் அன்பாக ரொம்ப பயந்து கொள்ளும் நீங்க தொழிலுக்கு போகவே எங்களுக்கு சாப்பிடத் தருவதற்காக உடுப்பு வீடு தருவதற்காக இருப்பிட தருவதற்காக வசதிகளை கொண்டு வருவதற்காக நீங்க அலாலாக கொஞ்சம் சாப்பிட்டு சம்பாதித்தாலும் நாங்கள் சாதாரண உடன் சாதாரண சாப்பாடு சாதாரண வீட்டில் இருந்துட்டு மோட்டா போயிடணும் சுவர்க்கு கங்க போகணும் பெரிய உயிர் பெரிய உறுப்பு பெரிய ஆடம்பர வாகனம் அடைவதற்காக நீங்க சம்பாதித்து தர நரகம் போய் அதுக்கு அனுபவிக்க நாங்க தயார் இல்லை ஈமானிய பெண்ணுடைய பேச்சு கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இதனாலதான் அந்த சூழலாய் சொல்லலாறை செல்லும் பாத்திபாபின் கருத்துடைய கல்வ திருப்பினாங்க அல்லாஹ் சந்தோஷத்தை தருவார் கணவன் மனைவிய வாழ்க்கையில் தீன பின்பற்றதால நான் சொல்லக்கூடிய கணவனை நீ திருமணம் செய் அந்த கணவர் அல்லாஹரை பயந்தவர் வரக்கூடிய ஆசைகளுக்கு மாஸ்டர் செய்து நீ அல்லாவோட சந்தோஷமாக அல்லாஹ சந்தோஷப்படுத்தின அல்லாவோட வாழ்க்கையை சந்தோஷமாக அன்புக்குரிய அல்லாஹுடைய செல்லார்களே இந்த தீனுக்குள்ளதான் இவரது வெற்றிகளும் இருக்கிறது என்ற அவசியத்தை சாபாக்க நிகழ்ந்தவர்களால் உயிரை விட தீரை மணித்தார்கள் தொழிலை விட தீரன் மனித்தார்கள் தூக்கத்தை விட தீரன் மதித்தார்கள் உணவை விட தீரன் மலித்தார்கள் சுகத்தை விட தீரன் வலித்தார்கள் ஏன் உண்மையான வெற்றியும் மன நிம்மதியும் கணவன் மனைவிக்களையும் சந்தோஷமும் குழந்தைய பாத்தமும் உண்மையில் ஏற்படுவதை அல்ல சந்தோஷப்படுத்தினால் மாத்திரம் தான் என்ற உண்மையை தண்ணியமான மேலான பெரியார்களை சகோதரிகளே தாய்மார்களை சகோதரிகளே ஆக ஈமான சீராக்கங்களை எல்லாம் ரெண்டு வழியில நஷ்டம் உண்டாகும் ஈமான சீராக்காதவர்களுக்கு ஏற்படக்கூடிய ரெண்டு பிரதான நஷ்டம்தான் முதலாவது குரான் அவர்களுக்கு தவறான விஷயங்கள் வரும்போது குரான் அவர்களை திருத்தாளி குரான் அவர்களுக்கு வழிகாட்டாளி அவர்களுடைய வியாபாரத்தில் பிளப்போகும்போது குடும்ப வாழ்க்கையில் சபைகள் நடக்கும்போது அவர்களுக்கு குரான் வழிகாட்டாளில் சைத்தான் அவர்களிடம் இருப்பான் இரண்டாவது அவர்களுடைய நோய்க்கு குரான் மருந்தாக வராது குரானை பார்க்கும்போது எரிச்சல் வரும் ஈவானுக்கு முயற்சி செய்யலை அல்லாஹ் பப்பராவ் எப்படி தெரிஞ்சு வைக்கிறான் அல் இஸ்லாம் இந்த வேதத்தில் சந்தேகப்பட எலுமை சந்தேக இல்லாத உண்மையை உரைக்கும் நேரம் ஆனால் எல்லாரும் சொல்றால் குரான் தக்குவா உள்ள மக்களுக்குத்தான் நேர்மடி காட்டும் புதல் முத்தக தக்குவாதாரங்களுக்கு நேர்மடி காட்டும் யாரை முத்தகைகள் அடுத்த ஆயத்திலே தெளிவுபடுத்துகிறான் அல் அறிய கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை துண்ணத்துகளை பேணி செல்கிறாங்க நாங்க அவங்களை கொடுத்திருக்கிற செல்வத்தால தாராளமாக செலவு செய்கிறாங்க குரான் ஹாகும் இல்லை என்றால் குரானாலே நரகம் போவார் ஈமான் இருந்தால்தான் குரான் நோய்க்கு மருந்தாகும் ஈமான் இல்லை அது அவர்களுக்கு கை சேகத்தை உண்டாகும் அதனால் தான் மேலான வசூலில்லாய் செல்ல செல் இந்த துணியாவுக்கு நதியாக வந்ததற்கு பின்னால் பெண்களுடைய உணர்வுகளை மதித்தார்கள் பெண்கள் எப்படி பாதுகாக்கணும் அவர்களுக்குள்ள உண்மையான பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க உண்மையான பாட்டம் உண்மையான அன்பிருக்கிறது நான் பெண்கள் எப்படி கௌரவமான நிலத்தில் வைக்கணும் அத்தனை இடங்களையும் அதற்கு முக செங்கல் செல்லம் பெண்களுக்குரிய வழிகாட்ட கொடுத்தாங்க விரும்பினாங்க பெண்களுக்கு ஆபத்து வரக்கூடிய இடங்கள் ரெண்டு பெண்களுக்கு வார ஆபிருக்குது பெண்களால் வார ஆபத்து வந்திருக்குது ஆபத்திலிருந்து பாதுகாக்கத்தான் அது ஹிஜாபு தரு மாற்றம் சொல்லக்கூடிய ஹிஜாபு இஸ்லாம் பெண்களால வார ஆபத்த என்ன பெண்களாளரு அவங்களை அழக பார்த்து உடையே பார்த்து வரக்கூடிய சூத்திரம் அதிலிருந்து ஆண்களை பாதுகாக்கத்தான் பிரதானமாக அங்கா பருஜா கடவுளாக்கிறான் பரிஜா போவதாக பெரும்பாலான பாதுகாப்பு ஆண்களுக்குத்தான் ஆண்களுடைய பார்வை பாதுகாக்கப்படுகிறது ஆனால் சிலர் முதல் வீட்டாக பரிசாக அணிஞ்சா எங்கேயும் போகலாம் யாருடனும் கலைக்கலாம் எங்கேயும் சுற்றலாம் எந்த ஊருக்கும் வாகனத்திலேயே போகலாம் மகரவில்லாதவர்களுடன் பயணம் செய்யலாம் என்றொரு தவறான எண்ணத்தை வரித்துக் கொண்டாங்க நடிசம் இல்லாத செல்லம் அலகா விளங்கப்படுத்துறாங்க நீங்கள் பருகா அணிவதை உங்களுக்கும் பாதுகாப்புத்தான் உங்களை விட கூடுதலான பாதுகாப்பு ஆண்களோட கண்ணுக்கு உங்களே பாதுகாப்பு எப்ப தெரியுமா நீங்க வீட்டை விட்டு வெளியிட போகும்போது மகரமான ஆணுடைய துணையோட போறது இங்கே பாருங்க பரிதாக அணிஞ்சா யாரும் கனிமையிலும் போகலாம் என்ற ஒரு கருத்தை நாம பரவால சிலர் பரிதாக பாவத்துக்கு பாவிக்க ஆரம்பிக்கிறாங்க மகரம் அவசியம் என்பதை வலியுறுத்தி இருந்தால் அவங்க பரிஞ்சாவது கைத்து பாவல் செய்ய வழி இல்லை பாவங்கள் பரிதாவை பாதிகேடாது மகரம் சட்டத்திலே இருக்கிறார் ஆனால் மகரம் பரிதாவுடைய சட்டத்தை வழங்கும் ஈமான் தேவை ஈமான் படித்தாத்தால் அதில் பொறுவதை வழங்கும் ஈமான படிக்கலாம் அதில் பொறுதலை விளங்கால் அது நஷ்டமாக தெரியும் அநியாயக்காரர்களுக்கு கொரோனா பாக்குவதாக கை செய்தான் எவங்களுக்கு அப்படி வாழ்நித்தோம் நபி செல்ல செல்ல எவ்வளவு அழகா சொல்றான் செல்றாத சமீப முஸ்லீம்ல யாருக்கு அல்லாஹை பற்றி ஈமான் இருக்கிறோம் எந்த பெண்களுக்கு அல்லாஹத்தை இருக்கிறார் என்று ஈமான் இருக்கிறோம் மறுமை நாளை பற்றிய ஈமான் இருக்கிறோம் மண் மீனவிலா யுவனையோ இல்லா அந்த பெண்கள் கணவனோ சகப்பனோ சகோதரனோ அல்லது இன்னொரு மகரமான மகரம் என்றால் திருமண முடிப்பதற்கு அராமாக்கப்பட்ட ஒரு ஆண் துணை இல்லாம பயணம் போகவே வேண்டாம் என்றால் நகர் சொல்லே சொல்ல முஸ்லிம்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீப் இமாம் நவீர் அகமதுல்லா இந்த ஹதீப்பின் கீழ் மூணு தூரத்து காட்டுறாங்க மூணு அமைப்புகள் பிரயாண முறைகள் முதலாவது அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்ட ரெண்டு பேர் தனிமையாக உதயத்தில் இருக்கிறோம் தனிமையாக மாதத்திலே பிரயாணிக்கிறோம் எந்த உலக சனிதை சிறக முஸ்லீம் இருந்தாங்களா இரண்டாவது இதே போலதான் ஒரு துணையின் முடிக்கோடு என்பதுக்காக நன்மை தீமை விளைந்த முடியாத சின்ன வயதான புள்ளைகளை கருத பிடிச்சது தனிய போறதும் இதுவும் ஒரு துணை இல்லாம போறதுக்கு சமம் ரெண்டு வயது சிறுவன் மூணு வயது சிறுவன் ஐந்து வயது சிறுவன் இவ்வளவு பாவம் செஞ்சாலும் அதை தடுக்கக்கூடிய திறன் இல்லாத கண்டுபிடிக்க முடியாத அவன் பார்த்தாலும் வெச்சம் வராத அந்த பழையத்தில் உள்ள குழந்தைகளை அழைத்து செல்வதும் தனிமையாக செல்வதற்கு சமம் தான் இமாம் நகர் அகமத்துள்ளாரை மூணாவது எழுதாங்க பல ஆண்டுகளோட பத்து ஆண்டு பதினைந்து ஒரு பெண் தெரிவித்திருக்கிறதும் இந்த மூன்று தூரத்துகளையும் இமாம் நகர் அகமத்துள்ளாரை குறிப்பிட்டிருக்கிறார் கண்ணியமான பெயார்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே இதனால மார்க்கம் ஒரு பெண்ணை எப்படி எல்லாம் பாதுகாக்கணுமோ அந்த முறையை பெண்களுக்கு நேரடியாகவும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் பொறுப்புதாரர்களுக்கு அந்த உறுப்பியை சொல்றால் உனக்கு பெண் எழுத்திய தாரணி துன்யாவை அவோதனை வாழவில்லை அவருடைய சுயக்கத்தை உனக்கு பொறுப்பு தானோ சொல்லி அந்த பெண்ணை பொறுப்பிருக்கிறார் சுயக்கம் நவீன ஆவணும் உங்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க உங்களோட மனைவி மக்களையும் நரக நிலைப்பிலிருந்து பாதுகாத்துக் கொங்க என்று அல்லாஹஸ் புராண்டை தெளிவுபடுத்தினார் ஆக பெரியார்கள சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே இந்த அடிப்படையில்தான் பெண்களுக்கு வாழ்வதற்காக நதியா இல்ல செல்லம் வீணுடைய ஒரு பற்ற வீணுடைய ஒருமைய செங்கள் வீடுகளுக்குள் இருந்து என்ன குழப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் அனைத்தையும் ரசூலில்லா சென்னையில் சொல்லி காட்டிக் கொடுத்தார் மகரமடைவு விஷயம் எவ்வளவு பாரவேரமான விஷயம் என்று சொன்னார் நாங்கள் பார்க்கிறோம் அது சவுதாரதியாவிட்டாலான் ரசூலில்லா சென்னலாரை செல்லம் இரண்டாவதாக திருமணம் செஞ்சவனை அதில் சவுதாவுடைய வாப்பா ஜம்மா அவருக்கு மக்காவை இருக்கிற காலத்தில் ஒரு அடிம பெண் இருந்தார் அந்த அடிம பெண்ணுக்கு ஒரு குழந்தை கிடைச்சது சாபாத்தில் ஹிஜ்ரி பெண் வதீனாவ துவங்கிட்டாங்க பின்னால ஹிஜரி எட்டில மக்காவை படிக்கிறாங்க பச்சக மக்கா மக்காவுடைய எப்பி அந்த நாளில மக்காவில அதில் சவுதாவுடைய தகப்பன் ஜம்மாவுடைய அந்த மகனை சாஜிமு நபி வக்காசி எல்லா போயிட்டு பிடிச்சிட்டார் அவர் போய் கொள்ளைய அவருக்கு உரிமை கோர் அப்துல்லாஹிதா அவர் பைத்து எங்க வாப்பக்கு கிடைத்த பிள்ளை தம்பி அப்படின்னு போயிட்டு அவரே வாராடுறார் சூழ்நிலாத்த வழக்கு வருகிறது சொன்னாங்க சாஜிமு நபி வக்காஸ் யாரோ சூழல்லா எங்க நானா ஒட்டுமத்தப்படி வக்காசனுக்கு சொல்லியிருந்தாலே எந்த பிள்ளையோடு மக்கால் இருக்குது நீ எப்பவும் அவனை கண்டாத பிள்ளையை பிடித்துக்கொண்டு பாருங்க முகத்தை பாருங்க எங்க நாள முக வாக்கே இருக்குது அதனால நான் பிள்ளை எடுத்துக் கொள்றேன் அப்துல்லா இவரை ஜமா சொன்னாரு இல்லை அவசியா இவங்கட நாளுக்கு அந்த புள்ளை கிடைக்கிற வாக்கு இந்த பிள்ளைய தாயான அடிமை எந்த வாக்கத்துத்தான் ஹலாரான அடிமையாக இருந்தார் அந்த நேரத்தில் இந்த குழந்தை கிடைத்தது ஒபத்தி அவ அடிமையோடு விபச்சாரம் அண்ணா சொன்னாங்க தீர்ப்பினதான் விபச்சாரம் செய்வதற்கு உலகத்தில் எந்த தலைமையும் கொடுக்க முடியாது குழந்தையை கொடுக்க முடியாது அப்துல்லா உங்களோட வாபத்திட்ட அடிமையாக இருக்கும்போது கிடைத்த உங்களை சகோதரி விபத்தாரம் செஞ்சிருக்கிறார் அவருடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது வழி ஆகிரியல் சவுதி அரேபியல்ல நானுட கையில் பிள்ளையை கொடுத்துடான் வீட்டுக்கு வந்து ரசூர்ல என்ன தெரியல சொன்னாங்க அந்த தம்பி என்றும் அவப்பும் தம்பிதான் முடிவு செஞ்சாலும் அந்த வந்தா நீ சிறக்கு பின்னாலதான் நிற்போம் ஏன் சட்ட ரீதியில உன்னை நாளுக்கு பிள்ளை என்று செய்து செய்வோம் ஆனால் அந்த குழந்தை வாப்பக்குள்ளதல்ல அல்லாத ரசூல் மகரம எவ்வளவு கடினமா போயிருந்தாங்க நீதிமன்ற தீர்ப்பு செய்து இதை காப்போடு சேர்த்த உள்ளேதான் ஆனால் வீட்டுக்குள்ள பேரில பத்துவா கிடைக்குது அந்த புள்ளைக்கு முன்னால போகாதேலா பெண்களை பாதுகாத்த முறை இதாகதான் சுற்றுநாட்கள் குறைஞ்சிச்சுனால பெண்கள் உருவானாங்க சுவர்க்கத்துடைய பானங்களை துரியாவை குறிக்கிற பெண்கள் உருவானாங்க சுவர்க்கத்தை பார்த்து கொண்டு உயிர் தெரியக்கூடிய பெண்கள் இந்த பெண்களை வருமானாங்க பேச்ச மனுக்கு நடந்ததால் உண்மை சரீக் ரவி எல்லா கருப்பு நிற பெண் உம்மை சரீக் ரெல்லா செல்லாத செல்லாம் அவங்க காலத்தில் மக்காவில் இருந்தால் அவரை வேலையே வீடுகளுக்கு போய் வேலை செஞ்சு கொடுக்கிறது வேலைக்காரியாக இருந்தால் அவரான் பெண்களுக்கு ஹத்தினா போயிடும் அதனை தும்பு கல்விக்கு கல்லாக ஈமான கொடுத்தான் வீணுடைய பெண்ணாக ஈவானுடைய மகிழ்ச்சிகளுக்கு போனான் வீனுடைய பேச்சுகளை பேசுவதற்கு நேரம் வகக்கினா நல்லதை கேட்கும் போதுதான் துணிச்சல் வரும் நல்லதுக்கு ஆர்வம் வரும் நல்லதை செய்ய வேண்டும் என்ற ஒரு உற்சாகம் வரும் நல்லிடங்களுக்கு போகலா அப்படி கல்வி இவ போய் என்ன செய்ய வீடுகளுக்கு வேலைக்கு போனாலும் வீடுகளுக்குள்ள அல்லாஹ பத்தி பேசுவா கடுமையான எதிர்ப்பு இஸ்லாத்துக்கு இவ வேலை செய்ய போறதுல பெண்களுக்கு ஜாபத்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டா இது அபுஜக கிடைச்சி செய் அபுஜக குரூப் சரி எச்சரிக்கா நீ இதுக்கு போறது வேலை செய்ய போறது சரி இல்ல இஸ்லாத்தை பத்தி எல்லாம் நீ பேச போகக்கூடாது பேசினா உனக்கு கடும் தண்டனை தான் அப்படி என்றான் நடந்துச்சு தப்பி போயிட்டாங்க ஆத்திரத்திர மக்களாவில் உள்ள தலைவர்கள் இருக்கிறாங்க உண்மை சரி அவரை தாவட்ட செஞ்சா ஆண்களுக்கு பயன் நாங்கள் பெரும் காதாக சுத்தி நின்று கொண்டு முகமது எதிர்க்கிறோம் பெண்கள் எல்லாம் அவரு பின்னால போறாங்க காரணம் யாரு கருப்பினரை பெண் இவ கொடுக்கிற பெண்கள மூலையெல்லாம் கழிவு பண்ணுது அதனால முடிவு செஞ்சா மும்பு சரிக்க மரணத்தன் கொடுப்போம் எப்படி மரணத்தன்கிற வாதார கட்டிக் கொள்வதில்லை சாகித்த வெற்றி ஆழ மூத்தாகும் பாலை இடத்துல கட்டிய கூடும் தண்ணீராக சாஹித்தே தாகும் ஒரு குழுவோடு அனுப்பினாங்க அந்த குரூப் எடுத்துட்டு போனாங்க பாலைவன நடுவுக்கு எங்களுக்கு இந்த வேலையிலே தாழ்வே ஐம்பது டிகிரி அடிக்கக்கூடிய பாலைவன விஷ்ணம் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் சரி கட்டி வச்சான் கொண்டு போனவர்களுக்கு வெயிலை தாங்கி பிடிக்க முடியல கூடாரத்தில் போய் இருந்தாங்க மவுத்தாகிற வரைக்கும் கூடாரத்தில் போய் மாலை நேரம் உம்முக்கு ஜன தூக்கிறத்துக்கு வந்தால் இவர்களை இவரை செழிப்பாக அதற்கு உண்மை சரித்திருக்கிறான் கேட்டா எனக்கு யாரோ தண்ணி கொடுத்திருக்கிறாங்க யாரை வந்தது தண்ணியை அழைத்து வைத்திருந்தியா இல்ல யாரும் வரல அல்ல அதற்கு தண்ணி தந்தான் நம்மள காசுகள் அல்லா காட்டினான் உண்மை செழித்துக்கு வானத்திலிருந்து ிருந்து கை தேட வான்கு வாழங்குற காட்சியை அந்த காவிரிகள் கண்டான் நடந்திருந்த குரல் செய்ய கொண்டு போன அனைத்து காவிரிகளும் வேணுங்களானார் கிதாயத்தை கொடுத்தான் பெண்ணிட ஒரு பெண்ணுக்கு அண்ணா அங்கீது இருக்கிற நம்பிக்கை அமைந்த எப்படர்களின் உள்ளத்தில் உள்ளத்தில் பற்றி நம்பிக்கை உண்டாக்கிறார் சொல்றாங்க பிற்காலத்தில் வெயில வெயிலில் நடந்துகிட்டு போவேன் எந்த திரையும் இருக்காது நிழலும் இருக்காது ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட தாகம் வராது சுவர்க்கத்து பானத்தை குடித்திருக்கிறார் சுவர்க்கத்துடைய தானம் தண்ணீர் தாகத்தை உண்டாக்கல இப்படி ஒரு பத்து பெண்கள் உருவானா சிகாயத்துடைய வெளிச்ச பலரும் எல்லா வீடுகளுக்குள்ளேயும் அல்லோக நம்பட பெண்கள் உருவாகுவாங்க ஈமான் தாரிகளான பெண்கள் அவங்களுடைய நாடுகளிலிருந்து பெரியவனுடைய பொறுமை வார்த்தைக்கு பதிலாக அல்லோகளுடைய மகத்துவம் அந்த வீடுகளில் பேசப்படும் எப்படி எல்லா வீடுகளுக்குள்ள இருந்தும் பெண்களுடைய நாவிலிருந்து தங்கம் வெள்ளி பணம் வாகனம் வீடு இதர பெருமையில் பேசப்படாமருடைய பேச்சு கவிழுடைய பரம் நகரத்துடைய தண்டனை இன்பம் முதாக்கரால் செய்த சூழல் உருவாகமோ ஹிதாய நாட்டில் பரவ ஆரம்பிக்கும் ஹிதாயத்துடைய கழகத்தொடக்க ஆரம்பித்திருக்கும் பெரியார்களின் சகோதரிகளே தாய்வார்களே சகோதரிகளே இதனால் அல்லாணத்தாலா சும்மா படைக்கல்ல உலகத்தில் பொறுப்போட படைத்திருக்கிறான் யாருமே சாப்பிடவும் குடிக்கவும் எடுக்கவும் உள்ள பெறுகிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் அல்லா படைத்திருக்கிறார் உலகமான அல்லா எங்களை படைத்திருக்கிறார் மிகப்பெரிய பற்றி அவனை சந்தோஷப்படுத்த துவரக்கத்தை தயாரிக்க நரகத்தில் இருந்து எங்களை கொள்ள ஏன் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கல்வி நிறுத்த வேண்டிய நிச்சயம் மூத்து வந்தே ஆகும் எண்பத்தையும் மூத்து விழுந்து தப்ப முடியாது மூத்துக்கு நோய் வர வேண்டும் என்பதுக்கு ஐம்பது வயது பிந்த வேண்டும் என்பதுடைய சிகை முடிவோம் அப்ப மோத்து வரும் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறதை அல்லாஹ் மகாதை எதிர்பார்க்கிறார் தனியான பெயார்களை சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அந்த அடிப்படையில்தான் முகமது ரசூடுல்லாய் சொந்தல்லாரை செல்லம் தன்னுடன் இருந்த சஹாபா பெண்களுக்கு தன்னுடன் இருந்த மகள்மாருக்கு தன்னுடன் இருந்த மனைவி உலக ஆட்சை வரும்போது அந்த ஆசைகளை மறுமையின் பக்கம் திருப்பினாங்க மேலான ரசூடுல்லாய் சொல்லல்லாரை செல்லம் நாங்கள் பார்க்கிறோம் ரசூடுந்தாவும் அவங்கள மனைவி மாடுகளை நீங்கள் எதுக்காக எந்த ஒரு மனைவியாக இருக்கிறோம் என்ற நோக்கத்தை புரிய வைக்கிறதுக்கிற சூழ்நிலாவும் ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டான் நாங்கள் எல்லாரும் வாயாக சொல்லிக்கொள்ள முஸ்லிம்கள் நாங்களும் அல்லாக வந்து வாங்க ஆனால் எங்களை கல்வில இருக்கிறது யகுதியீடு ஆசை எங்களோட உள்ளத்தில் இருக்கிறது நெரானிய ஆசை எங்களோட உள்ளத்தில் இருக்கிறது அந்நியோனுடைய ஆசை அந்நியோன் எதையெல்லாம் அடையறது என்று போட்டு போயானோ எங்களை உள்ளத்திலே அந்த போட்டி உணர்கிறான் அந்நியவன் அவந்த பிள்ளைகளை எந்த தரத்திலே கொண்டு வந்து சேர்க்கணும் என்று குழந்தை ஈமானுள்ள பெண்ணுடைய கண்களையும் எந்த பிள்ளையும் அப்படியாகணும் என்று தான் ஆச ஈமான் மாற்றுவதற்கு தயாரானவர்கள் ரொம்பவும் குறைவாகவே இருக்கிறார்கள் ஈமானுடைய பக்குவம் அவளுக்கு தான் குழந்தை வளர்ப்பு பிறப்பி அவள் எப்படி பிள்ளைகளுக்கு தீமானப்படுத்தி கொடுப்பான் தகப்பனிடத்தில் என்றால் அந்த தகப்பன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் எப்படி ஈனப்படுத்திக் கொடுப்பான் அண்ணாக எப்பொழுதை காட்டி கொடுப்பான் தாய்மார்களே சகோதரிகளே அதற்கு முகமது சல்லா அலே செல்லம் அவங்கள மனைவிமார்களும் எங்களைப் போலவே அவங்களை நினைச்சாங்க திருமணம் முடிச்சா கணவனை தெரிந்து எங்களது உலக வாழ்க்கையை சீராக்கலாம் திருமணத்துக்கு பிறகு துனியாவுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் வரும் உடையில வெளிச்சம் சாப்பாட்டின வெளிச்சம் வீட்டின வெளிச்சம் இதற்கான உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் விரும்புகிறாங்க ரசூலில்லாத மனைவிமார்கள் அதிலிருந்து விதி விளக்கல்ல அவங்கள எதிர்பார்த்தாங்க ரசூலில்லா செல்லங்கா எத்தனை ரசூல் நதி அவங்க துனியாவை அடைய மனைவிமார்களை பிடிக்கல்ல ஆனால் அவங்க இதை விளங்க வைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருந்தான் அல்லா சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்தான் மனைவிமான செலவு கேட்டாங்க அல்லாத ரசூல் தரக்கூடிய செலவு போகுந்தா கூட்டினா நல்ல துணியா கூட்டினா தான் நல்லது யாராவது உலகத்தில் வச்சு சம்பளம் கூட குறைந்தது பஸ் சொல்லாங்களும் சம்பளம் கூட குறைச்சா நல்ல மது அப்படி ஒருத்தனை சொல்ல மாட்டாங்க அது மனிதனுக்குள்ள இயல்பு பெண்களுக்குள்ள இயல்பு மனிதாடும் செலவை கூட்டிதான் ஆனா நவீன பேசுறது யாரு தூணே மணி கட்டணும் யாரு கட்டுற எல்லாரும் பேசிக்கிட்டு அவங்க உட்காது ஆயுஷா எல்லாத்தால அண்ணா தான் இதுக்கு பொருத்தம் என்று மசூரா முடிவாருக்க மாட்டாங்களே நடக்குது ஆயுஷான கொஞ்சம் செலவை கூட்டினா நல்ல தரக்கூடிய காசை கொஞ்சம் கூட்டிட்டு ரசிகுல்லாவுக்கு பெரிய பஞ்சம் இல்லப்ப அவங்களுக்காக உயிரை கொடுத்த சகாதாக்கள் இருக்கிறாங்க கோடி சகாதாக்கள் மருமகள் இஸ்லாமியிருந்தா நூறு ஆயிரம் பத்தாயிரம் ரசிகுல்லா பார்த்தா இதுதான் புதுக்கிறதா இவங்களை திருப்பிக்கு வழிதான் தந்தி கொண்டுகிறது இப்பதான் பஸ் சரியா திருப்பணும் எல்லாரும் நிக்காக செஞ்சு வந்தாங்க பஸ் வேற எங்கயோ தெரிக்கிறேன் சொன்னாங்க ஒரு மாதத்துக்கு வீடுகளே வர மாட்டேன் மஸ்தல் நபரிகள் ஒரு ரூம்ல போய் தீங்க மூம்ல இருந்தாங்க செய்தி பரவிக்கா எல்லா பெண்களையும் தலாக சொல்லிட்டாங்க மக்கள் வளங்கெடுப்பில் அவங்க பேசுறது வீடுகளுக்குள்ள அழுகுறல் எங்களை வாக்குட்டாரே அழுகுறல் துடிச்சு போய் பேசினார் மூணாவது அனுமதி கிடைத்ததுலாவை பார்த்துட்டு அழுகிறார் ஏ ரசூலில்லா செல்ல செல்லல் பாரினப்படுத்திருக்கிறாங்க தலைப்பேர் தலைவரே பஞ்சு தலைவரை அல்ல உள்ளுக்கு போட்டிருக்கிறது ஈச்சம் தருங்கள் தூக்கமா சில இவை நிலச்சி தலைவாணிகள் சீங்க வாக்கும் தலை கீழே வச்சா அது ஜர பரண்டு சட்டத்துக்கு ஊக்கம் போகாதுல அப்படி தலையான் வச்சிருந்தான் வச்சிருந்த சாமான திருத்தில கண்ணீர் பழனில போட்டது தோல் தோளை பழனிடுவதற்கான ஒரு மருந்து இவரந்த அதிலும் கண்ணான மாலை மாதிரி கண்ணீர் கொட்டுச்சுலா கேட்கிறாங்க ஒவ்வொரு அழுகிறீங்க யாரோ சூழலா பார சீகர்கள் ரேவரை பாருங்க முழுக்க முழுக்க பாத்தியில் இருக்கிறாங்க அல்லாம மறுக்கிறாங்க ஆனா அல்லா குழு செல்வத்தை பாருங்க அவங்கள மாணவ அவங்கள பூந்தோட்டங்கள் அவங்க வீட்டில் உள்ள வேலைக்காரர்கள் சக்க உலகத்துக்கு பழக்க என்ற தலைவர் நீங்க உங்களை நிலைமை இடையாள சூழலா அழாம எப்படி இருக்காரி சரி இருக்குது முதுகில எல்லாமே பாயத அடையாளம் அப்புள்ள மஹலூர் படைப்புகள் சிறந்தவர்கள் நாங்களும் இப்போ ஐடியா பண்ணோம் ஒரு நாலு பேரை போட்டு பொருளாதாரத்தை அப்படி என்ன சொன்னாங்க இல்லையா நினைச்சிருங்க நீங்க இல்ல கருத்திலேயே இருக்கிறீங்க என்ன பாரசீகர்கள் ரேவர்களுக்கு அல்லா கொடுத்திருக்கிறேன் அவங்க செய்த சில நலவுகளை உலகத்திலே கொடுத்து முடிக்கிறார் அவங்களுக்கு ஆகிறார்கள் ஒன்றும் இல்லை இந்த வாழ்க்கை ஆரம்ப இருந்த அந்த நிறுவாணிகளுக்கு அல்லாஹ் ரசூல் அந்த வாழ்த்து ஒரு மாசம் முடிஞ்சிச்சு இப்ப போரும் சத்தியம் மன்னிதன் ஒரு போகும் மனைவிமார்களோட வீட்டுக்கு அல்லாஹாலா ரவானகி செஞ்சனு பயித்த உடனே இப்ப உங்களுக்கு செலவு கூடுதா குறவா அல்லது இருந்த அளவா மனைவிமார்களுக்கு நீங்க பேச வேண்டிய பேச்சு என்ன அல்லா சூரத்துள்ள சொல்லி அனுப்பினான் போன உடனே ஆயிட்டார் அது எல்லா உன்னும் பிடிச்சு பார்த்தான் மீட்டர் பிடிக்கிறது அப்படி மாப்பிள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாசத்துக்கு வரமாட்டணும் அடிச்சுட்டு போனீங்க ஒன்பது நாளைகள் வந்துட்டீங்களா ஒரு நாள் முந்திங்க ஓடிங்க இருபத்தொன்பது நாளைகளை அப்படியா ஆயா அது எல்லா பத்த திருப்பி டிரைவர் திருப்பினாங்க நீங்க மனைவியாக எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க நானும் கணவனாக இருந்து ஆனால் இப்ப நீங்கள் முடிவுக்கு வர வேண்டிய கட்டம் நீ உலக இன்னொரு மனைவியாக இருக்கிறது துனியாவை அழையவும் அலங்காரங்களை அனுபவிக்கவும் என்றிருந்தால் அதில் தவறும் கிடையாது ஆனால் எனக்கு மனைவியாக இருக்க அவங்க தகுதியில் நான் தொகை பணங்காரன் இன்னொரு மாப்பிளையை தேடிக்கொள்ந்தவருக்கும் அந்த பணத்தால் வாழ்ந்துட்டு வேறுத்தர திருமணம் முடித்துவோம் இந்த குடும்பத்துக்குள்ள தீன ஹயாத்தாக்க அல்லாத சட்டரை இந்த வீடுகளுக்குள்ள ஹயாத்தாகவும் சூழ்நிலையில ஹயாத்தாகணும் அதற்காகத்தான் நான் மனைவியாக இருக்கிறேன் என்றால் சில கஷ்டங்கள் உலகத்தில் வரும் சூடா பண்ண விஷயமா நான் அல்லா தெரிவி செஞ்சுட்டு எனக்கு தெளிவாக எனக்கு அல்லா போனும் இந்த கதையை போயிட்டு அடுத்த கொண்டு சொல்லுவாங்க முடிவு செஞ்சிட்டா என்று சொன்னதை நீங்க சொல்லிடுவாங்க நான் ஒளிச்சு விளையாட வந்தால் நான் தொடர்ந்து பேசுவேன் கேட்ட எல்லா மனைவிமார்களும் இங்கே முடிவு செஞ்சாங்க நூத்துக்கு நூறு வீணந்த அந்த பாதைக்கு முழுமையாக வரைவார்கள் திருப்பிவிடப்பட்டார் வீழ்ந்ததா இருந்தாலே நூத்துக்கு நூறு திருப்பிவிடப்பட்டார் வாழ்க்கை சேர்ந்தார்கள் நூற்றுக்கு நூறு தீடுக்காக வாழ்கிற பெண்ணும் துனியாவை அனுமதிக்க வாழ்கிற பெண்ணும் நூற்றுக்கு நூறு தீடுக்காக வாழ்கிற கனவும் துனியாவை மட்டும் அனுமதிக்கிற கனவெடுக்கும் அணியில மாபெரிய வித்தியாசம் இருக்கிறது துனியாவுக்காக வாழ்றவங்க உரிமைகளை மட்டும் வாங்கிக் கொண்டு அவர்களை குத்தி சுவராக்குவாங்க அவளிடத்தை அனுமவிப்பாறு அவளுக்கு மார்க்கத்தை காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் அவளும் இவருடைய கையில இருக்கிறது எல்லாம் உறிஞ்சிக் கொள்வாள் நரகத்தில் இருந்து அவள் பாதுகாக்க மாட்டான் நடுவில் செல்லாத்துடைய மனைவார்கள வாழ்க்கை முழுமையாக அன்பிலிருந்து திசை திரும்பியது ஒவ்வொரு சம்பவத்தை பாருங்க ரெண்டுக்கும் ஒரு உதாரணம் ஆசிராவிடைய மனைவிக்கும் ஆசிரா விடைய கணவனுக்கும் அடையாளமாக சூழ்நிலை சுட்டிக்காட்டான் ஒரு நாள் வாராங்க ஆயுஷார் அது எல்லாம் வீட்டுக்கு ஆற்றழுத்தி கறி சமைத்தப்படுகிறது புகாரில் இருக்கிறது பச்சியே வருகிறார்களோட சூழ்நிலா பச்சியான நேரத்தில் வெள்ளமே ருசிக்கும் ஆற்றழுத்தி கறி அத ஆயுசாராகி தருகிறான் என்று ரெண்டு வீட்டில் இருந்து கேட்டாங்க சாப்பாடுங்க ரொட்டியும் கொண்டு வந்து தொட்டு ரொட்டியை சாப்பிடுங்க கொஞ்சத்தில் கறியை கொண்டு வருவா கொஞ்சம் அரை வேக கறி வந்தாப்பிட ரொட்டி முடியுது கறி வந்தாப்பிட ரொட்டி முடியுது ஏமாற்றவாறு பெண்ணாக இருந்தால் அரை பட்சிகளே இரட்டை வச்சிப்பார் மாப்பி எப்படியாவது திருதப்படுதோ ஏழாம கேட்கிறாங்க ஆயிஷா அடுப்பில் அடுப்பில் இருந்த கை என் யாரோ அது எங்களுக்கு பதிவுடா என்ற அடிவன் அவளுக்கு யாரோ சதக்காவா கொடுத்திருக்கிறாங்க சதக்கா போடுற நீங்க தின்ன ஏழாவே சூழல்ல ஆசிராவிட மனைவி கணவனுக்கு பாதுகாக்கிறாள் சட்டம் விளங்கப்படுத்தினான் அது பரீராவுக்குத்தான் சதகா அவ விரும்பினா எங்களுக்கு அவ ஹதியா பண்ணலாம் ஹதியா பண்ணினா நாங்க சாப்பிடலாம் மையமாக வெ பெண்கள் சூழ்த்தான் புகாரி சரீஸ்ல கிட்டாபுக்காக இருக்குது ஒரு நாள் சொல்லலா செல்லும் ஆயிஷா விட்டு போறான் இளம் ஒரு வாலிமரோட கலைச்சாங்க எப்படி இளம் வயது ஒரு வாலிமரோட ஆயிஷா கலைச்சு குடிக்கிறான் எங்களோட வீட்டில் இருந்து ஒரு ஆம்பிடு அப்படி ஒரு காட்சியை கண்டா அது பெரிய பாரமாக விளங்குமா தெரிஞ்ச நாள் எப்பவுமே மகளோடு வந்து காட்சி கொண்டிருக்கிறவருவாரா பாப்பவும் முப்பத்தி ரெண்டும் காட்டிட்டு போவாரு முப்பத்தி ரெண்டு பள்ளி முப்பத்தி ரெண்டு பள்ளையும் காட்டிட்டு போவாரு இன்றைக்கு அல்லா பாதுகாக்கரும் மனைவிய கூட்டாளிக்கு அறிமுகம் செய்து வைக்கிற காலம் கூட்டாரு காட்டார் இவர் தான் இந்த வைபன் அவர் மாப்பிள்ளையில மா பிள்ளை அவரு மாப்பிள்ளையில மாசம் பேசிங்காக கோபத்தை வச்சு அந்த முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சாங்க நானும் அவரும் சின்ன வயதில் ஒரே பெண்ணிடத்துல பால் குடிச்சிருக்கிறோம் பால் கூடி உறவில் நாங்க ரெண்டு பேரும் டாக்டரும் தம்பி அப்பதான் சுருல்லா முகம் வெளிச்சு சொன்னார் நீங்க நினைக்க அப்படி மகரமாகாது பால்குடி உறவு மகரமாகிறதுக்கு முறை இருக்குது இன்னொரு மதியா பால் குடி உறவு வரும் குழந்தை பசிக்காக பால் குடிக்கிற வயசுல ரெண்டு வயசுக்குள்ள அஞ்சு மீடர் பால் குடிச்சிருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்பதான் அவர் தம்பியாக முடியும் பால்குடி சகோதரர்கள் யார் என்று பாருங்க சுயநலம் வாராத கணவன் அல்லாவுடைய நிலையாளர்கள் சாரம் செய்துதான் எங்களுக்குள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர ஒரே வழி அல்லாவுடையதான் முறைகளை சொல்லித் தந்திருக்கிறேன் ஆனால் அந்த முறைகளை பின்பற்றதற்கு எப்ப மனம் இடம் கொடுத்து வந்தால் வீனுடைய சூழலை வீட்டிலே உருவாக்குவோம் அணியுடைய அல்பாக்கள் வீடிலே உருவாகவும் இவனுடைய பேச்சுகளை பெண்களும் அடிக்கடி கேட்கணும் பெருமை காலில விழுந்து கொண்டே இருக்கணும் இப்பொழுதுதான் வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் உண்டாகும் ஆகவே அல்லாஹு ஹானுவ தாலா எங்கள் அடைவர்களுடைய வாழ்க்கையிலும் வீனுடைய ஒரு மது மலர்ச்சியை ஏற்படுத்தி வீடுகளிலும் வீணுடைய ஒரு மாகோலை வீணுடைய ஒரு சூழலை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவானாக ஆண்களிடமும் பெண்களிடமும் அவன் எந்தொரு பொறுப்பை ஒப்படைத்து அந்த பொறுப்பு நிறைவேற்றப்படுவதை எதிர்பார்க்கிறானோ அந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றவும் எல்லாமே நல்லாவற்றா எங்கள் அனைவர்களுக்கு சோசி செய்வான அல்புல்லா முபாரா اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه السلامين الله لا اله الا هو الحي القيوم وانا في الوجوه للحي القيوم يا احد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا الله اذكرني بذنوبي اغفر لي من ستر الوايا ترنم تريا من كل الاخطاء تبرغ لي من ستر الوايا يا الله, يا الله. பாவைகள்ண்ணத்தில கையேந்திருக்கிறோம் யாருலாம் பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தியா ஒரு மனிதன் எங்களுக்கு எதிராக பாவம் செய்தாலே அவனுக்கு மன்னிப்பு கொடுத்த பிறகும் அது எங்களால மறக்க முடியாமல் இருக்கிறியா நாம் இவ்வளவு தவறு செய்த பிறகும் நீ எங்களை மன்னிக்கிறாய் ரஹ்மே அந்த மன்னிப்பை நிரந்தரமாக்கியாக அந்த மன்னிப்பு நிரந்தரமாக்கியாகலாம் உலகத்தில் எவ்வளவு கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கிறோம் யாரு வாழ்றது கொஞ்ச காலம் யாகலாம் வாழ்க்கையில் தந்த நாட்களை விட வந்த பிரச்சனைகள் அதிகம் யா வாழ்க்கையில் தந்த நாட்களை விட இருட்டான நிகழ்வுகளை கண்டது அதிகம் யா நீ அந்த கஷ்டமான நிகழ்வுகளையும் பூமிங்களுக்கு சுவர்க்கத்துக்குள்ள காரணமாக ஆசியிருக்கிறாய் இரமான எங்களுக்குள்ள சோதனைகள் அனைத்தையும் சுவர்க்கத்தை காரணமாக ஆசையா பாவங்களை மன்னிச்சு பாவங்களை மன்னிச்சு உள்ள உருவாகுதோ அதையே நாங்கள் நோய் பிரச்சனைக்கு தீர்வாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் யா துனியாதான் பிரச்சனைக்கு காரணம் ரஹ்மானே அத பிரச்சனைக்கு தீர்வாக எடுத்திருக்கிறோம் யா ல்லா நோய் கிருமிகளை மாத்திரைகளாக பாதித்துக் கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே யாழ்லா நோயை நோயாக காட்டு யா ஹா மருந்த மருந்தாக காட்டு யா ஹல்லா உன்னுடைய பெருசு எங்களை கல்வியில போட்டுக்க யா உன்னுடைய புப்பு வருகிறது இல்லையா உன்னோட முகப்பத் வருகிறதுலையா உண்மையான முகப்பத்தை நவி சொல்ல செல்லும் அவர்களோடு அவர்களுடைய தீனோட நூற்றுக்கு நூறு முகப்பத்து வருகிற முகப்பத் எல்லாம் நாமோடும் நின்று போகுதுயா பூர்த்தியான முகப்பத்தை நசீபாக்குரியா சைதா நப்சுடைய தீங்களில் இருந்து பாதுகாத்திரு ரஹ்மான் சைதான் தீங்குகள் இருந்து பாதுகாத்திரு ரஹ்மான் யா உன்னையும் நாங்க காணல உன்னுடைய உன்னால் அனுப்பப்பட்ட விரைச்சூழலையும் காணலையா உங்களா பயங்கரமான ஒரு காலத்துல வாழ்றோம் யா இருட்டான ஒரு காலத்துல வாழ்றோம்யா ஈமான் எந்த நேரம் பறி போய் விடுமோனு ஒரு பயமான காலத்துல வாழ்றோம் எங்களோட இருக்கிற பல பேர் காலையில ஈமான் இருந்தவங்க மாலையில மாறி போயிடுறாங்கயா மாலையில இருந்தவங்க காலையில மாறி போயிருக்கிறாங்கயா உள்ள யாழ்லா இந்த மக்கள் அனைவர்களையும் பூர்த்தியான ஈமான்ந்தாரிகளாக ஆசிரியர் யார்லா எந்த நவியுடைய வாழ்க்கையை வைத்து ஆண்களையும் பெண்களையும் நட்சத்திரங்களாக ஆசினாயோ ஒளிகளாக ஆசினாயோ யாழ்லா அதை போல் எங்களையும் ரஹ்மானே எங்களைய மாக்கிற ரஹ்மானே யாழ்லா இந்த முயற்சிகள் அனைத்தையும் உன்னுடைய திருப்திக்காக செய்யப்பட்டதாக கபூல் செய்வாயா பெரியோரு நோக்கத்தோட இந்த முயற்சி செய்யப்படுகிறது யாக இங்கே ஆஜரான அவ்வளவு பேருடைய வாழ்க்கையிலையும் ஏற்படுத்தியது ஆண்களிடத்தில் உண்டாக்கியா பெண்களிடத்துல மாற்றத்தை உண்டாக்கியா அல்ல எங்களை பெண்கள் நல்லவர்கள் யாழ்லா உம்மத்து முஹம்மதியாவுடைய பெண்கள் யாருல்லா அந்த பெண்களை யாழ்லா தாகளாக நீ ஆக்கிய ரஹ்மானே தா ஐயாக்களாக ஆக்கிய ரஹ்மானே அவர்கள் உள்ளத்திலோட முகப்பத்தை கொடுத்திருனியாவை ஆட்சமாக காட்டியாவுங்களா ஆஃபிராவிட பெருசை காட்டியா எத்தனை பெண்களை கொண்டு பெரும் ஹலீஃபாக்கரணி உருவாக்கி இருக்கிறாய்லாம் அதற்கு உவருடைய ஹிதாயத் அவருடைய தங்கச்சர முயற்சியால் வந்துச்சு யாருலாம் அதற்கு மரப்பட்டு எவ்வளவு வேலை வாங்கினார் யாருலாம் இது போல எங்கட பெண்களையும் உலகத்தில நாடுகள் முஸ்லீம்கள் முஸ்லீம் ஆகிறதுக்கு எங்கள பெண்களை நீ பயன்படுத்தியா பாவங்கள் இருந்து சூரமாக்கியா நப்தானியத்திலிருந்து பாதுகாத்திருமானுடைய மாகோடு எங்களுக்கு உண்டாக்கி தந்திரியாக அடிக்கடி ஈமானுடைய சூழல்ல போய் எங்களுக்கு கலந்து கொள்ள சந்தர்ப்பத்தை தந்திரியாக பாதையில வெளியாகி பாடுபடும் பாக்கியத்தை தந்திரியாகலாம் யாரெல்லாம் நல்லவைகளை காரண கருத்தாக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக அவர்களுடைய அறிவிலை வரக்க செய்வாயாக செல்வத்திலே வரக்காக நோய் நொம்பனங்களிலிருந்து பாதுகாத்துருவாய் யாருவா கயிறு திறவுகோளாக எங்களை ஆக்குவாயாக சர்றுக்கு பூட்டாக ஆக்குவாயாக கயிறுக்கு திறவுகோளாக ஆக்குவாயாக சர்றுக்கு பூட்டாக ஆக்குவாயாக யார்ல எல்லா பெண்களிடத்திலேயும் ஹிஜாபு சரையை நசீபாக்குவாயா எல்லா பெண்களும் சிரமமாக இருந்தாலும் மகரம் பாக்கியத்தை நசீவாக்கிறாள் மகரம் பாக்கியத்தை நசீ பாக்கிறியா கபே ரஹ்மானே ஈ வாழ்ந்து இமானுடன் மரணிக்க அனைவருக்கும் தோகை செய்வாயா நாங்கள் எப்படி இந்த மசிதிலே ஒன்று கூடினோமோ நாளை ஜன்னத்தில் சிறு இதே சந்தோஷமான ஒன்றுகூடலை எங்களுக்கு நசீவாக்குவாயா எங்களுடைய ஆக்கலை கபூல் செய்வாயா இந்த ஊரிலும் ஏழைய ஊர்களிலும் உள்ள நோயாளிகளுடைய நோய்களை குணமாக்குவாயாக ஆபியத்தை கொடுப்பாயாக யாழ்லா கஷ்டவாளிகளுடைய கஷ்டங்களை போக்குவாயாக கடனாளிகளுடைய சுமைகளை நீக்கி வைப்பாயாக யாரெல்லாம் மனங்களிலே கவலைகளை குவித்து வைத்திருக்கிறார்களோ யாழ்லா அவர்களுடைய கவலைகளை விட உன்னுடைய தீர்வுகள் அதிகம் யாழ்லா உன்னுடைய ரம்மத் அதிகம் யாழ்லா அவர்களுடைய கவலைகள் அனைத்தையும் போக்கி வைத்தருவாயா இந்த நாட்டிலே உள்ள மஸிதுகளை மதரசாக்களை பாதுகாப்பாயா இஸ்லாமிய மருக்கத்துகளை பாதுகாப்பாயா யாழ்லா எல்லா அந்நிய மக்களுக்கும் சிதாயத்தை நீ ஆமாக்கி இந்த ஆவையினுடைய தனிப்பட்ட திருப்பையை கொண்ட கபூர் செய்வாய்